வர்கள ஒரு படையோ அல்லது ஒரு அணியோ போரில் பொருட்களும் கிடைக்காமல் பல சிரமங்களும் அடைந்து வந்தால் அவர்களின் நற்கூலி முழுவதும் மறுமையில் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று நபி சொல்லு அனேசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஆறு